மன உளைச்சல் மற்றும் அழுத்த பத்து முதல் பன்னிரண்டு பாதம் பருப்பு எடுத்து நல்ல ஊற வச்சுட்டு அதை அரைச்சி அதனுடன் சுக்குத்தூள் மற்றும் ஜாதிக்காய் தூள் சேர்த்து பாலுடன் கலந்து இரவு தூங்கும் பருகி வந்தால் நல்ல உறக்கத்தை கொடுத்து மன உளைச்சல் மற்றும் மன அழுத்தத்தை போக்கக்கூடியது மனக்குழப்பத்தையும் போக்க கூடியது என்ன இந்த துளி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்